வணக்கம் நற்றினி நானூத்தி செய்தி சேவை மே ஒன்பது இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் கிரண்பேடிக்கு ஆதரவாக மத்திய உள்துறை மனு அளித்துள்ளது விடுமுறைக்கு பின்பே விசாரணை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது தர்மபுரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதமாக மழை பெய்யாமல் வறண்ட வானிலையே காணப்பட்டது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது எனவே தர்மபுரி மாவட்ட பொதுமக்கள் குடிநீரின்றி தவித்து வந்த நிலையில் தருமபுரி நகர் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் மே பத்தொன்பதாம் தேதி பதிமூணு வாக்குச்சாவடிகளில் மட்டுமே மறு வாக்குதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆலங்குடியில் சக மாணவர்கள் கேலிகீண்டல் செய்ததில் ஐடிஐ மாணவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக வின் பழைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தால் ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நாங்கள் நாகரிகம் காக்கிறோம் என தமிழிசை ஆவேசமாக தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நடந்த பேட்டியில் இச்செய்தி வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியே வாக்குப்பதிவு எந்திரங்கள் அடங்கிய பெட்டி இடமாற்றம் செய்யப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என தேதல் பிரிவு டிஜிபி அசுதோஷ் சுக்லா தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் பரவலான மழை பெய்தது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர் இந்திய செய்திகள் பெங்களூரு கலாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு பகுதியில் சாந்தம்மா என்பவர் நடைப்பயிற்சிக்கு சென்று திரும்பியுள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அவரின் கழுத்தில் இருந்த பத்து கிராம் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு இத்தகைய தொடரும் செயின் பறிப்பு சம்பவங்களால் பெங்களூரு மக்கள் அச்சமடைந்துள்ளனர் டெல்லியில் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரியங்கா பிரம்மாண்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆம் ஆத்மிக்கு கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர் பதினேழாவது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மே இருபத்தி தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாள் தாமதமாக மே இருபத்தி நாலாம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தலுக்கு பிறகு புது திட்டம் மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலக செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி வரலாம் என அந்நாட்டு அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சிறப்பு பேட்டியில் தந்தி டீக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் நாசிப்படையை வென்றதன் எழுபத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினம் ரஷ்யாவில் இன்று கொண்டாடப்படுகின்றனர் ரஷ்யாவின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ராணுவ அணிவகுப்புக்கான உத்திய நேற்று முழுவீச்சில் நடைபெற்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச நாடுகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து முக்கிய உறுதிமொழிகளில் இருந்து பின்வாங்குவதாக ஈரான் அறிவித்துள்ளது சீனாவை சேர்ந்த பெண் ஒருவரின் முகத்தை ஆக்டோபர் உறிஞ்சி இழுக்கும் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது பாகிஸ்தானில் தர்கா அருகே தற்கொலைப்படை பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விளையாட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் ஸ்மித் மற்றும் வார்னர் இருவரும் தென் ஆப்பிரிக்கா தொடரின் போது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஓராண்டு தடை பெற்றனர் இந்த தடை தற்பொழுது முடிவடைந்ததால் உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடித்துள்ளனர் நான் கொஞ்சம் பிஸி அதனால் படிக்கவில்லை என வயது சர்ச்சைக்கு அப்ரிடி புதிய பதில் ஒன்றை விளக்கம் கொடுத்துள்ளார் ஐ தொடரில் நேற்று நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் இரவு ஏழு மணிக்கு விசாகப்பட்டினத்தில் மோதின மகளிர் ஐ பி தொடரை ஊக்குவிக்கும் வகையில் மூன்று அணிகள் அடங்கிய மகளிர் டி டுவெண்டி தொடர் நடைபெற்று வருகிறது இதில் மினாலி ராஜ் தலைமையிலான வெலாசி அணி ஸ்மிருதி மந்தானா தலைமையிலான ட்ரயல் பிளேயர்ஸ் அணியை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்